प्रपन्न पारिजाताय कृष्णाय ம் பிரித்தய தோத்தேத்தைக்கணு நமையே சர்வா கமா சன்யரா அனேன மாயாசே தாாமர் मृत्यु संसार सगरा पार्थ, मैशित चेत भगवान श्री श्रीकृष्ण अर्जुन केवि बुद्ध पड़ी को अमेदी शांति ஆனந்தம் இவற்றின் வடிவமாகிய இறைவனையே குறிக்கோளாக கொண்டு நம்முடைய கடமைகளை விருப்பு வெறுப்பில்லாமல் சந்தோஷமாக செய்ய பழக வேண்டும் அதைத்தான் இங்கே பகவான் சர்வாணி கர்மாணி மயி சந்யஸ்ய என்னிடத்தில் சந்நியன்ன சமர்ப்பணம் செய்து அனன்ய யோகம்னா யோகம்னா தொடர்பு சம்பந்தம் அனநிய யோகம்னா வேறு ஏதோடும் தொடர்பில்லாத இறைவனோடு இருக்கிற தொடர்பு பணம் பதவி உறவுகள் இவைகளோட தொடர்பு கொள்ளாமல் அவர்களோ மேலெழுந்தவாரியாக தொடர்பு கொண்டு உண்மையிலேயே இறைவனோடு ஆழமான தொடர்பை உடையவர்களாய் மாம்தியாயந்தகா என்னை தியானம் செய்து கொண்டு உபாசத்தை உபாசிக்கிறார்களோ வழிபடுகிறார்களோ மாம்தியாயந்தனா இந்த இடத்துல மாம்கிற சொல்லுக்கு என்னைன்னு அர்த்தம் என்னைன்னா விஸ்வரூபமாகிய எண்ணெய் இந்த பிரபஞ்சம் அனைத்திலும் இருக்கக்கூடிய பெயர் வடிவங்களிலே விளங்குகின்ற அந்த பொது அறிவு தத்துவத்தை பொது அறிவுனா ஜெனரல் நாலெட்ஜுங்கிற அர்த்தம் இல்லை அனைத்திலும் இருக்கக்கூடிய அறிவு தத்துவத்தை விஸ்வரூபத்தை அர்த்தம் மேக்ரோகாசம்னு சொல்றோம் இல்லையா இந்த விஸ்வரூப தத்துவத்தை அறிந்து தியானம் செய்கிறார்கள் மாம் தியாயந்தே அப்படி யார் உபாசிக்கிறார்களோ இந்த ஸ்லோகத்தில் மேலே ஏற்க ஏ உபாசத்தை தூ தூங்கிறது ஆனால் இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் சொன்னதை இது ரொம்ப கடினம்தான் நெருகுண தியானம் ஆனால் எவர்கள் விஸ்வரூபமாகிய என்னை தியானம் செய்கிறார்களோ எப்படி என்னையே குறிக்கோளாக கொண்டு வேறு ஏதோடும் தொடர்பு கொள்ளாமல் அதாவது ஆழமாக தொடர்பு கொள்ளாமல் அனைத்து செயல்களையும் என் செய்து என்னையே தியானம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அடுத்த ஸ்லோகம் சொல்கிறது என்ன அந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் சேர்த்துதான் படிக்கணும் தேஷாம் அவர்களுக்கு அகம் சமுத்தர்த்தா நான் அவர்களை கரையேற்றுகிறேன் அவர்களுக்கு நிர்குண உபாசனைக்கான பக்குவத்தை கொடுத்து வேதாந்தத்தினுடைய நிர்குண தத்துவத்தை புரியும்படி செய்து மிருத்து சம்சார சாகராது சமுத்தர்த்தா பவாமி சாகரம்னா கடல் சம்சார சாகரம்னா மறுபடியும் மறுபடியும் பிறந்து பிறந்து இன்பத் துன்பங்கள்ல உழல்றது மிருத்யூம்னா மரணம் மறுபடியும் சாவது மறுபடியும் பிறப்பது இந்த இடத்துல மிருத்யூன்னு சொன்னால் ஜென்ம மிருத்யூன்னு சேர்த்துக்கணும் ஜென்ம மிருத்யு சம்சார சாகராத் இந்த பிறத்தல் இரத்தல் இன்பத் துன்பங்களை அனுபவிப்பது என்கின்ற தொடர்ச்சி முடிவில்லாத இந்த தொடர்ச்சியிலிருந்து அவர்களை வெளியேற்றுகிறேன் உத்தர்த்தா பவாமி வெளியேற்றுகிறேன் நான் சம் உத்தர்த்தா நன்றாகவே வெளியேற்றுகிறேன் எப்படின்னா தகுந்த குருவையும் சாஸ்திரத்தையும் கொடுத்து அவர்களுக்கு அரூப தத்துவ ஞானத்தை கொடுத்து அதன் வாயிலாக அவர்களை கரையேற்றுகிறேன்னு நாம் புரிஞ்சுக்கணும் இல்லாட்டி அந்த தத்துவங்கள்னா தேவையில்லாதது எனவே அவர்களை கரையேற்றுகிறேன் எவ்வளவு காலம் ஆகும்னா வெகு விரைவில் நீண்ட காலம் வெகு விரைவில் அர்த்தம் பார்த்தங்கிறது அர்ஜுனனை பார்த்து கூப்பிடுறார் ஹே பார்த்த அர்ஜுன யார் அவர்கள்னா மையாவேஷிதேதசாம் மைய ஆவேசித்த சேதசாம் என்னிடத்திலேயே இந்த புத்தியை நன்றாக வைத்திருக்கிறார்கள் எப்பொழுதும் ஆழமான மனசுல அண்டர் கரண்ட்ல எப்போ அந்த பரமசாந்தி பரம ஆனந்த ஸ்வரூபமான பரமேஸ்வரனையே இறைவனையே அவர்களுடைய உள்ளம் சார்ந்திருக்கிறது அப்படி எப்பொழுதும் என்னிடத்திலேயே உள்ளத்தை வைத்திருக்கின்ற தெளிந்த அறிவை வழங்குவதன் மூலம் உண்மையான அமைதி ஆனந்தமாகிய என்னை அவர்கள் வடிவமாகவே உணர்த்துகிறேன் என்பது இந்த ஸ்லோகத்தின் உள்ளார்ந்த பொருள் ஆகவே இந்த ஆறாவது ஸ்லோகமும் ஏழாவது ஸ்லோகமும் விஸ்வரூப தியானத்தை உபதேசிக்கிறது ஆக இந்த விஸ்வரூப தியானத்தையே செய்ய வேண்டும் என்று அடுத்த ஸ்லோகம் சொல்லப் போகிறது அதை நாம் தொடர்ந்து படிப்பதற்கு பகவானுடைய அருளை பிரார்த்தனை செய்வோம் ஏது சர்வணி கர்மாணி மயிசிய மத்ரா அனன்யே நோகேன மாம் தியாயசே